ஐநூற்றி அறுபத்தி எட்டு அபு பர்சார் அலி அல்லாஹுங்க அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இஷாவுக்கு முன் உறங்குவதையும் இஷாவுக்கு பின் பேசுவதையும் வெறுப்பவர்களாக இருந்தனர்